நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கோடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அசாம் மாநிலம் சமீபத்தில் தன்னுடைய முதல் சி எரிபொருள் நிலையத்தை பெற்றுள்ளது இரண்டு பங்கர் அருங்காட்சியகம் சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் திறக்கப்பட்டது மூன்று ஓக் ஜோஹிள் பனிப்பாறை ஐஸ்லாந்து நாட்டில் உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஐந்து புதிய மீன் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டு தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTE எப்போது நிறுவப்பட்டது மூன்று இந்திய நேபாள கூட்டு ஆணையத்தின் ஐந்தாவது கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்